நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக உங்களால் மேலும் உள்ளுறுப்புகளை பலப்படுத்தக்கூடியம் அதாவது மிளகு திப்பிலி சமளவு எடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை வேறு காடி அளவு எடுத்து அதனுடன் தேன் கலந்து காலை தினமும் எடுத்து கொண்டு வந்தால் உள்ளுறுப்புகள் அதாவது தொப்புளுக்கு மேல இருக்க குடல் இருதயம் நுரையீரல் அனைத்தையும் பலப்படுத்தும் ட்ரைபரி பாருங்கு உறவுகளை மீண்டும் சந்திப்போம்